அவ்வாறு செய்தால் உனக்கு எதிராக அல்லாஹுவினால் உனக்கு முடிச்சு போடப்படும் என்று என்னிடம் நபி சொல்லதாக அணைகள் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நீ செலவு செய் நீ எண்ணி செலவு செய்யாதே அவ்வாறு செய்தால் அல்லாகவும் தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம் அல்லாகவும் அவர்கள் கூறியதாக உள்ளது ஒன்று நான்கு மூன்று மூன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது